இளவங்க வணக்கம் உங்களுடைய இந்த மேலான அந்த நடவடிக்கைக்கு அந்த முன்னெடுப்புக்கு நன்றியும் வணக்கம் இது வந்து எப்படி சொல்கிறது உலகளாவிய ஒரு உண்மை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா தமிழ் இஸ் நாட் LANGUAGE. லாங்குவேஜ் இட்ஸ் த சென்ஸ் ஆஃப் சயின்ஸ் அந்த மாதிரி தான் இது இந்த உண்மையின் பின்னால் எழும்பு நிற்கிறது தான் தமிழ் தமிழ் வந்து வெறுமனே ஒரு மொழி அல்ல அப்படின்னு நான் பல தடவை சொல்லிட்டு வரேன் அறிவியலின் அறிவு தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நம்ம நிறைய பேசலை இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது தமிழ் மொழி தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய இலக்கியம் தமிழுடைய மற்ற தொல்லியல் கலைகள் சரியா எல்லாமே இனிமேல் வரணும் இந்த நீர் மேலாண்மை நீர் உர் நீர் மேலாண்மைன்னு சொல்லக்கூடாது அது நீர் உற்பத்தி முறை தமிழர்களின் நீர் உற்பத்தி முறை நீரை உற்பத்தி செய்கின்ற முறை வரப்புங்கிறது நீரை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்கூடமாக தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் கடல் ம கடலிலிருந்து பூமியை மீட்டெடுக்கும் ஒரு முகமாக கடலிலிருந்து நிலத்தை மீட்டெடுக்கும் முகமாக வரப்பை பயன்படுத்தினார்கள் அதுபோலவே கடலுக்கு உயிர் கொடுக்கும் முகமாக இந்த மிகுதியான நீரெல்லாம் கடலை நோக்கி அதில் வந்து நதிநீர் இணைப்பெல்லாம் வரவே வராது இந்த அணைகட்டுறதெல்லாம் வராது தமிழ்நாடுகளுடைய கோட்பாட்டில் அதை இன்னும் துல்லியமாக பேசணும்னா நான் நிறைய பேசுவேன் அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம இன்னும் போகவே இல்லை அது வேறு விஷயம் கல்லை கொண்டு வந்து அணைச்சான தவிர கரிகாலம் அவனுக்கு ஒரு மேட்டூர் டேம் மாதிரி ஒரு ஏ டேம் கட்ட தெரியாதா நான் நிச்சயமாக ஏரியினுடைய ஆழமான மையப்பகுதியிலிருந்து தான் நீரை வெளியேற்றணும்னு அந்த இடத்துல தொகை ஒரு மீண்ட குழாயை போட்டு அணைக்கும் வெளியில் ஏரிக்கும் வெளியில் திறப்பு வச்சு நீர்ப்பாசன மேலாண்மையை கற்று வைத்திருந்த தமிழர்களுக்கு கபினி மாதிரியோ மேட்டூர் அணை மாதிரியோ கிருஷ்ணராஜ சாகர் மாதிரியோ ஒரு ஆணை அந்த காலத்தில் கட்டாக தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காதா என்ன ஆனால் அதை செய்யவே இல்லை நதியில் போக்கையிலேயே நதியை பிரித்து விட்டான் நதியினுடைய சீற்றத்தை தடுத்தாங்க கல்யாண கட்டி தமிழர் சரியா அதே சமயம் வானத்திலிருந்து போய்கின்ற மழையை நதியை கொண்டு பொழிய வைத்தான் நிலத்தை மிக அதிகமாக சொன்ன ஏற்கனவே இந்த ஜாக்கி முறையில் நீரை சுடன்றோட செய்து வரப்படுத்தி நீரை நிறுத்தி வெகு பூமியின் உள்ளே நீரை அழுத்தி மிக அழுத்தத்துக்கு உள்ளாக்கி நீரை மிக வேகமாக பூமியின் உள்ளே செலுத்துவதன் மூலமாக மிக பெரும் நீராவிப் அழுத்தத்தையும் வளிமண்டலத்தை ஏற்படுத்தி மேலும் மேலும் பல்லாயிரக்கணக்கான டன் தண்ணியை கோடிக்கணக்கான டன் தண்ணியை வெகு மழையாக பொழிய வைத்தான் தமிழன் பருவ காற்றுகளை நீரை கொண்டு நீராய்வை உற்பத்தி செய்து மிக பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி காற்றாக சுழலை செய்தான் தமிழன் அந்த காற்றுகளே பருவ என்று பெயர் இதன் மூலமாக கடலினுடைய மிகுதியாகும் தன்மை குறைக்கப்பட்டு அந்த நீர் கடலினுடைய அதிகப்படியான நீர் நிலத்தை நோக்கி வந்தது நிலத்திலே கடலுக்கு எதிராக நீரையே பயன்படுத்தி நிலத்தின் உள்ளே செலுத்தி கடலுக்கு எதிராக பூமியை மேலழப்பினான் பொங்கி வரும் கடலுக்கு எதிராக அந்த நீரையே பயன்படுத்தி நிலத்தின் உள்ளே செலுத்தி பூமியை மேலடுமை செய்தான் தமிழன் இப்படி நிறையா விரிவுபடுத்திகிட்டே போகலாம் உண்மை என்னென்னா நீர் என்பது வரப்புகளால் வயல்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நம்ம நம்புறதில்லை நம்ம நம்பினாலும் நம்மளாலும் இதான் உண்மை பூமி தனக்குத்தானே இந்த ஹைட்ரஜனை ஆக்சிஜனை ஒன்றா சேர்த்து தான் உள்வாங்குகின்ற காலமாகிய மழைக்காலங்களில் மட்டுமே வரப்படுத்து தமிழன் மண்ணையே மண்ணுக்கு எதிராக எழுப்பி நீரை உள்வாங்க வைத்தான் மண் நீரை கொண்டே மண்ணை வடிவமைத்தான் மண்ணை மேலும்பு நீரை கொண்டே வெப்பத்தை கடத்தினான் நீரையும் வெப்பத்தையும் வெப்பத்தை கொண்டே நீரை ஆவியாக்கி மிக பெரும் அழுத்தத்தை உண்டு பண்ணி நீராவியாக்கி அதை காற்றாக மாற்றினான் வெப்பத்தை கொண்டே நீரை தூய்மைப்படுத்தினான் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்ற பூமி நீரை உள்வாகுகின்ற நேரத்திலே எச்சரிக்கையாக இருந்து வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தால் போல் கேடும் என்ற அறிவுரைக்கேற்ப எச்சரிக்கையாக இருந்து பூமி ஒரு எரி கோளாக மாறிவிடாமல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற அடிப்படையில் புள்ளினத்தைச் சேர்ந்த நெல்லை கையில் எடுத்து அதை கொண்டு ஒட்டுமொத்த பூமியையே வடிவமைத்தான் ஐந்து திணைகளையும் ஐந்து இணைகளையும் மருதம் என்ற வயலும் வயல் சார்ந்த திணையை கொண்டு ஐந்தினைகளையும் வடிவமைத்தான் இது மோடியினுடைய பார்வைக்கு செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கம் இது விரிந்து விரைவாக பரவ வேண்டும் என்ற அடிப்படையிலாக இருப்பதால் அதை நாம் முழுமனதோடு இருக்கிறோம் சரியா மற்றபடி இது இந்த தமிழனுடைய அறிவு என்பது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை யாருடைய பெருமைக்காகவும் காத்திருப்பதில்லை சரியா அதனால் இது நம்முடைய முன்னோர்கள் அறிவு உலகத்தை காக்கின்ற அறிவு இது தமிழில் தொடங்கி நான் ஏற்கனவே சொல்வது போல் இந்தியா முழுமைக்கும் ஊடுருவோம் அப்போது இந்த நதிநீர் போராட்டம்லாம் நிச்சயமாக நின்றுடும் வெகு விரைவில் அதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த நீ மூன்றாம் உலக பொருள்னு ஒன்று வந்தால் நீருக்காக தான் வருது வரும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்களுடைய அந்த பொய்யான கூற்றுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தமிழில் துவங்கி மேற்கத்திய நாடுகளை ஊடுருவி சென்று இந்த உண்மை உண்மை தமிழாக உண்மை அறிவியலாக எழும்பி நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இதை முடிக்கிறேன் நன்றி